வணக்கம் அனைவருக்கும் இனிய மேதின வாழ்த்துக்கள் நன்றினையின் ஆயிரத்தி நானூத்தி ஒன்பதாவது சேவை மே ஒன்று இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் திருவாரூரில் இருந்து நாராயண தாஸ் தமிழக செய்திகள் உழைக்கும் மக்களின் உரிமை திருநாளான மேதின நன்னாளில் உலகம் உள்ள தொழிலாளர்கள் அனைவருக்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சங்கம் தொடங்கிய எட்டு பேரை சேர்க்க சென்னை மெட்ரோ நிர்வாகம் மறுப்பு பேச்சுவார்த்தையில் பின்னடைவு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் பனி புயல் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் பலத்த காற்று வீசும் சென்னை வானிலை ஆய்வு மைய பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் நியமன விவகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை ரத்து தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வை இருபத்தி மாணவர்கள் எழுதாத காரணத்தை கண்டறிந்து பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கடும் வெப்பம் கொளுத்த போகிறது மாவட்ட வாரியாக லிஸ்ட் போட்டு எச்சரிக்கும் தமிழ்நாடு வெதர்ம திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனையின் போது அதிமுக திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது ஆளுநரின் அதிகாரம் ரத்து தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஜனநாயகம் வென்றுள்ளதாக முதல்வர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார் இத்தீர்ப்பு பற்றி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கூறுகையில் நீதிமன்ற தீர்ப்பு பற்றி ஆராய்ந்து வருகிறோம் அதன் பின்னரே தெளிவான கருத்தை தெரிவிக்க முடியும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் தற்போதும் உள்ளது வழக்கம்போல் ஆளுநர் மாளிகைக்கு வரும் கோப்புகளை ஆய்வு மீது அனுமதி தரப்படுகிறது புதுச்சேரி நன்றாக இருக்க வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் அரசு சார்பில் தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு மே ஏழு அன்று விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் மத்திய பிரதேச காங்கிரஸ் அரசுக்கான ஆதரவை மறு ஆய்வு செய்வேன் என்று மாயாவதி கூறியுள்ளார் பனி அதிதீவிர புயலாக மாறியுள்ளதால் இந்த வாரம் நடத்தப்பட இருந்த பிரமோஸ் ஏவுகணை சோதனையை இந்திய விமானப்படை ஒத்திவைத்துள்ளது பானி ஒடிசாவில் 5 மாவட்டங்களில் அதிக சேதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது விதிகளை மீறி பிரதமர் மோடி அமித்ஷா பரப்புரை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் இந்தியாவில்தான் பிறந்து வளர்ந்ததாக அவரது சகோதரி பிரியங்கா வதேரா செவ்வாய்கிழமை தெரிவித்தார் டெல்லி சாஸ்திரி உள்ள அரசின் ரகசிய கோப்புகளை தீ எரித்தாலும் மோடி தப்ப முடியாது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் முல்லை பெரியாறு அணை பலமாக உள்ளது மூவர் குழு உறுதி நாட்டின் கடந்த நாலு வருடம் மற்றும் ஒன்பது மாத கால பிரதமர் மோடியின் ஆட்சியில் தனிநபர் கடன் ரூபாய் அறுபத்தி 54 நாலாக உயர்ந்துள்ளது என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தான் சிறையில் இருந்த இந்திய மீனவர்கள் விடுவிப்பு அயல்நாட்டு செய்திகள் மற்றவர்களுக்கு தொழிலாளர் தினம் ஓய்வு தினமாக இருந்தாலும் தமது அமைச்சர்களுக்கு அது வேலை தினமாக இருக்கும் என்று மலேசிய பிரதமர் மகாதீர் முகமது முடிவு செய்துள்ளார் இலங்கை தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு கடைசி நிமிட சிசிடிவி வீடியோ காட்சியை பிரபல ஆங்கில ஊடகமான ஸ்கைலியூஷ் பிரத்யேகமாக வெளியிட்டுள்ளது இந்திய தொழிலதிபர் நெஸ் வாடியாவுக்கு போதைப் பொருள் வைத்திருந்த கூட்டத்துக்காக ஜப்பான் நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது வணிக செய்திகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக இறக்குமதி விதிப்பதா இந்தியா மீது டொனால்டு டிரம்ப் காட்டம் காட்டியுள்ளார் கோதுமை இறக்குமதி வரியை நாற்பது சதவீதமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது நிதி சிக்கலில் உள்ள ஐ எல் எஃப் எஸ் மோசடி டெலாய்ட் மீது தடை விதிக்க வாய்ப்பு ஏர்டெல் நிறுவனம் ரூபாய் நாற்பத்தி மற்றும் ரூபாய் தொண்ணூத்தி திட்டங்களை தனது மாதாந்திர ரீசார்ஜ் வாடிக்கையாளர்களுக்கு அறிவும் செய்துள்ளது இந்திய பங்கு சந்தையில் அந்நிய நிறுவனம் முதலீடு கடந்த நான்கு மாதத்தில் ரூபாய் எழுபத்தி நூத்தி மூன்று கோடியாக அதிகரிப்பு இந்திய விமானங்களுக்கான பாகிஸ்தான் வான் எல்லை மூடப்பட்டதால் ஏர் இந்தியா விமான நிறுவனத்திற்கு முன்னூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் கனடாவின் மொன்ரியஸ் மாநகரில் இடம்பெற்ற சிசிகே கராத்தே சுற்றுப் போட்டியில் கனடா கழக மாணவர்கள் வெற்றியடைந்துள்ளனர் பெண்களுக்கான உலக டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் கிவிடோவா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் திரைச் செய்திகள் விக்ரம் அர்ஹாசன் நடிப்பில்ஜேஷ் எம் செல்வா இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் கடாரம் கொண்டான் மே ஒன்றாம் தேதியான இன்று கடாரம் கொண்டான் படத்தின் சிங்கிள் டிராக் பாடல் ஒன்று வெளியாக உள்ளது இந்த பாடலை நடிகை சுருதிஹாசன் மற்றும் சபீர் இணைந்து பாடியுள்ளனர் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரிணி தன்னை தேடி வரும் படங்களுக்கு மட்டுமே இசை அமைத்து வருகிறார் சில வருட இடைவெளிக்கு பின் அவர் புயலில் ஒரு தோனி என்ற படத்துக்கு அமைக்கிறார். இத்துடன் நற்றினையன் இன்றைய செய்தி சேவையில் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்